வணக்கம் ஐம்பத்தி ஐந்தாவது செய்தி சேவை ஜூலை இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆடி மாதம் ஐந்தாம் நாள் சனிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழக செய்திகள் தமிழகத்தில் பின்பற்றப்படும் அறுபத்தி இடஒதுக்கீடு முறைக்கு எதிரான வழக்கு மீது இருபத்தி தேதி விசாரணை நடத்தப்பட விருநகர் மாவட்டம் குவன்பாறை கிராமத்தில் உள்ள கல் வாரிகளின் உரிமத்தை ரத்து செய்து கல் வாரிகளுக்கு இடைக்கால தடை விதிக்க கோரிய வழக்கில் மாவட்ட ஆட்சியர் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது தூத்துக்குடி துறைமுகத்தில் உள்ள இறக்குமதி மணலை டன்னுக்கு ரூபாய் இரண்டாயிரத்தி ஐம்பது விலையில் கொள்முதல் செய்ய தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மதுரை காவராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தரை தேர்வு செய்ய தேடுதல் குழுவிற்கு சென்ட் சார்பில் ஆனந்த கிருஷ்ணனை தேர்வு செய்ய பதிவாளரின் அறிவிப்புக்கு இடைக்கால தடை கோரிய வழக்கில் மதுரை காவராஜர் பல்கலைக்கழக பதிவாளருக்கு நோட்டீஸ் அனுப்ப உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது மேட்டூர் அணையிலிருந்து காவிரி பாசன பகுதி விவசாயிகளுக்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது இந்த தண்ணீர் வருகிற இருபத்தி தேதி அதிகாலை கல்லணை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எட்டு வழிச்சாலை என்பது வேக பயணம் அல்ல அது வேகமான மரணம் என்றும் எட்டு வழிச்சாலை போன்ற ஒப்பந்தங்களின் மூலம் பணத்தை குவிக்க பார்க்கிறார்கள் என்றும் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார் திருச்சி விமான நிலையத்திற்கு மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் இருந்து தனியார் விமானம் வந்தடைந்தது இளையான்குடியைச் சேர்ந்த சிக்கந்தர் என்பவர் அவரது கை கடிகாரத்தில் ரூபாய் ஐந்து புள்ளி இருபத்தி ஏழு லட்சம் மதிப்புள்ள நூற்று கிராம் தங்கத்தினை மறைத்து வைத்து கடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது சென்னை ஹைகோர்ட்டின் புதிய தலைமை நீதிபதியாக தஹில் ரமணி பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறார் கட்டுக்கடங்காமல் தாமிரபரணி வெள்ளம் கரைபுரண்டு தெரித்து ஓடுவதால் அந்த பகுதி மக்களுக்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளதுடன் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர் மக்களவையில் பெரும்பான்மை மேலும் பல கட்சிகள் ஆதரவிக்க முன்வந்துள்ளதால் மத்திய அரசுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தோற்கடிப்போம் என பாஜக மூத்த தலைவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் பசு பாதுகாப்பு என்ற பெயரில் நடைபெறும் வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் கேரள மாநில பிரச்சனைகளுக்கு உதவ கோரி பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்ததால் எந்த சாதகமான பலனும் இல்லை என்று முதல்வர் பினராயி விஜயன் அதிருப்தி தெரிவித்துள்ளார் உத்தரகாண்ட் மாநிலம் ஜமோலி மலாரியில் நிலச்சரிவில் சிக்கி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் நிலச்சரிவில் சிக்கியுள்ள மேலும் ஐந்து பேரை தேடும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் பிரதமர் மோடி கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்துள்ளார் இதற்காக ரூபாய் ஆயிரத்து கோடி செலவிடப்பட்டுள்ளது என்று மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது வதந்திகள் மற்றும் பொய்யான செய்திகள் பகிரப்படுவது தொடர்பாக வாட்ஸ்அப் நிறுவனத்திற்கு மத்திய அரசு மீண்டும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது மகாராஷ்டிராவில் பால் கொள்முதல் விலையை உயர்த்த வலியுறுத்தி கடந்த நான்கு நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் லிட்டருக்கு இருபத்தி ஐந்து ரூபாயாக உயர்த்த அரசு ஒப்புதல் தெரிவித்துள்ளது மோடி அரசு மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தெலுங்கு தேசம் கட்சி முன்மொழிந்தது அசாம் அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் பணம் கொடுத்து பணி நியமனம் பெற்றது தொடர்பாக தேஸ்பூர் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினரின் மகள் உட்பட பேரைியல் கலந்தாய்வினை நடத்தழகத்திற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது விமானம் வாங்கியதில் ஊழல் இல்லை என்று நிர்மலா சீதாராமன் ராகுல் பேச்சுக்கு விளக்கம் அளித்துள்ளார் பிரதமர் மோடி அரசு முறை பயணமாக ருவாண்டோ உகாண்டா மற்றும் தென் ஆப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு நான்கு நாள் சுற்றுப்பயணம் செய்கிறார் அரசு அலுவலகங்களுக்கு சென்று மக்கள் சிரமப்படுவதை தவிர்க்கும் பொருட்டு சாதி சான்றிதழ்கள் வீடு தேடி வரும் திட்டத்தை டெல்லி அரசு கொண்டு வந்துள்ளது உணவு பாதுகாப்பிற்கு உணவுப் பொருட்களை சேமிப்பது அவசியம் என மத்திய வணிக மற்றும் தொழில்துறை இணை அமைச்சர் சி ஆர் சௌத்ரி தெரிவித்துள்ளார் ஏர் இந்தியா விமானத்தில் ரூபாய் இரண்டு லட்சம் கட்டணத்திலும் பயணிகளுக்கு மூட்டை பூச்சிக்கொல்ல இருப்பதாக பயணிகள் வேதனை அறிவித்துள்ளனர் ஐந்து நாட்களுக்கு மொபைல் இணையதள சேவை முடக்கப்படும் என மணிப்பூர் மாநில அரசு தெரிவித்துள்ளது இந்தியாவுக்கான இலங்கை தூதராக தற்போது சித்ராங்னி வாகேஸ்வரா பணியாற்றி வருகின்றார் இந்நிலையில் புதிய தூதராக ஆஸ்டின் பெர்னாண்டோவை நியமித்து அந்நாட்டு அதிபர் மைத்ரிபால சிறிசேனா உத்தரவிட்டுள்ளார் தென்கொரிய முன்னாள் அதிபர் பாக் ஹைக்கு மேலும் எட்டு ஆண்டுகள் சிறைத் தண்டனை வழங்கி அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது விருந்தோம்பலில் வியந்து பதினாறு லட்சம் ரூபாயை டிப்ஸாக கொடுத்து ஓட்டல் நிர்வாகத்தினரை ஆச்சரியப்படுத்தியுள்ளார் ரொனால்டோ சீனாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் வரி விதிக்க உள்ளதாகவும் ஐநூறு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை வரி விதிக்கப்படும் எனவும் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார் கொரிய கடல் பகுதியில் நூற்று வருடங்களுக்கு முன் காணாமல் போன டிமிஸ்கோய் என்ற ரஷ்ய கப்பல் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் தேர்தலில் ரஷ்யாவின் தலையீடு இல்லை என்று புதினுக்கு ஆதரவாக கூறிய டிரம்பை விமர்சித்து டைம்ஸ் இதழ் அட்டைப்படம் ஒன்றை வெளியிட்டுள்ளது ஆப்பிரிக்க நாடுகளின் ஒன்றான கானா நாட்டில் மத ஒருவர் சுமார் அறுநூறு சிறுவர்களை மத சடங்குகளுக்காக நரபலி கொடுத்துள்ளதாக வெளிவந்துள்ள செய்தி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வணிகச் செய்திகள் வர்த்தக தொடக்கத்தில் சென்சம்பத்தி புள்ளது கடந்த இரண்டு நாள் வர்த்தகத்தில் குறைந்துள்ளதை அடுத்து மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் நூற்று புள்ளிகள் உயர்ந்து முப்பத்தி புள்ளிகளாக உள்ளது ஜிஎஸ்டி கவுன்சிலின் இருபத்தி கூட்டம் டெல்லியில் நடைபெற உள்ள நிலையில் சானிடரி நாப்கின் கைத்தறி பொருட்கள் உட்பட நாற்பது பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி விகிதத்தினை குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்க சீனா இடையேயான வர்த்தக போர் தீவிரமடைந்து வருவதன் எதிரொலியாக இந்திய ரூபாய் மதிப்பு கடுமையாக சரிந்துள்ளது வரலாற்றில் முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்திய ரூபாய் மதிப்பு கடுமையாக சரிந்துள்ளது எதிர்வரும் காலங்களில் வர்த்தக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இலங்கைக்கு தேவையான உதவிகளை வழங்க தயாராக உள்ளோம் என உலக வங்கி குழுமத்தின் உயர்மட்ட விசேட நிபுணர் மார்க்ஸ் பார்டலி ஜோன்ஸ் தெரிவித்தார் விளையாட்டுச் செய்திகள் இலங்கை மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் முதலாம் நாள் ஆட்டத்தில் இலங்கை அணி ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று எழுபத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது புலவாயோ நகரில் நடந்து வரும் ஜிம்பாபே அணிக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் பாகிஸ்தான் வீரர் பக்கர் ஜவான் பத்து ரன்கள் அடித்து சாதனை படைத்துள்ளார் இலங்கை கிரிக்கெட் அணியின் சுழற்பந்து வீச்சாளரான ஜெப்ரி வெஸ்டன்சாவுக்கு ஒத்திவைக்கப்பட்ட ஒரு வருட போட்டி தடை விதிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் தெரிவித்துள்ளது திரைச்செய்திகள் எனை நோக்கி பாயும் தோட்டா படத்தின் இறுதி கட்ட படப்பிடிப்பு துவங்கியுள்ளது ஜூலை இருபதாம் தேதி படத்தின் புதிய லோகோ வெளியாகும் என கௌதம் மேனன் கூறியிருந்தார் தற்பொழுது மூன்று புதிய லோகோவுடன் கூடிய போஸ்டர் வெளியிடப்பட்டுள்ளது முருகதாசுடன் மூன்றாவது முறையாக நினைந்த விஜய் அடுத்த அட்லியுடன் மீண்டும் கூட்டணி அமைக்கிறார் சிவகார்த்திகேயன் நடித்துள்ள சீமராஜா படத்தின் இசை வெளியீட்டு மதுரையில் நடைபெற இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன தினம் ஒரு துளி பொது அறிவு குவியல் அறிவோம் அன்று கதை சொல்லும் நீதி இதுபோல் பல தரமான நிகழ்ச்சிகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ நன்றி வணக்கம்